ிாத்தயத்திரவேற்றைக்காணையயாே நம சன் காமா சர்வீந்திரா शनै சம்தன புத்தியாதி ஆத்மசம் மனிஞ்சிதபி சிந்தையேத் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் மறுபடியும் தியான சமயத்தில் கடைபிடிக்க வேண்டிய அந்தரங்க சாதனத்தை உபதேசிக்கிறார் இந்த மூன்று ஸ்லோகங்களில் இந்த ரெண்டு ஸ்லோகத்தையும் சேர்த்து படித்தாத்தான் அர்த்தம் சரியாக சொல்ல முடியும் அதனால் ரெண்டையும் சேர்த்து படிச்சுருக்கோம் தியானத்தில் அமர்றபோது என்ன பண்ணணும்னா சங்கல்ப பிரபவான் காமான் அசேஷதா தியக்துவா சர்வான் காமான் நமக்கு உலகத்தில் என்னெல்லாம் விஷயங்கள் இருக்குதுன்னு தெரியும் அனுபவிக்கிறதுக்கு ஒரு வியாக்கியானக்காரர் சொல்கிறார் சப்தாதி விஷய கிரகணே இஷ்ட சாதனத்துவ ஞானம் அதாவது ஓசை முதலான விஷயங்கள்லாம் கிரகிக்கிறத்தில் அதுக்கு பிடிச்ச சாதனம் என்ன இந்த ராகம் எனக்கு பிடிக்கும் இந்த சுவை எனக்கு பிடிக்கும் இந்த மனம் எனக்கு பிடிக்கும்னு சொல்லி இது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா தான் சங்கல்பம் இந்த ஸ்வீட் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதே மாதிரி இந்த பாட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த இடத்துக்கு போனால் அந்த இடமே ரொம்ப ரம்மியமாக இருக்கும் இப்படிலாம் நம்ம சொல்கிறோம் அப்புறம் அந்த வஸ்திரம் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இப்படி கண்ணுக்கு காதுக்கு மூக்குக்கு நாக்குக்கு தோலுக்கு விஷயங்களை வந்து நினச்சிட்டு அதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அது இன்னொரு தரம் கிடச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா இதுக்கு முடிவே கிடையாது எதா ஒரு லெவலில் விடணுங்கிற அது இதெல்லாம் ஆசை இருந்துதுன்னா தியானம் எப்படி பண்ண முடியும் ஆகவே இந்த ஆசைகள் விஷயங்கள் சங்கல்பத்திலருந்து தான் ஆசைகள்லாம் வர்றது இது நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சா அது ஆசைப்படுறோம் ஆசைப்பட்ட உடனே அதுக்காக பிரவர்த்திக்க ஆரம்பிக்கிறோம் அதில் சுகதுக்கம் கலந்து தான் இருக்குது ஏதோ என்னை அனுபவிச்சுன்னு இருக்கும்போது எதோ சின்ன துன்பமும் சேர்ந்து சின்னதாகலாம் அது பெருசாகவும் இருக்கலாம் ஆகவே சருவான் காமான் எப்பேற்பட்ட காமன்னா சங்கல்பத்திலிருந்து உண்டாகிற ஆசைகள்ங்கிறார் இது நல்லா இருக்கும் ஏற்கனவே அனுபவிச்சதோட வாசனை இன்னும் புதுசாக ஒன்று இருந்தால் அது எப்படி தான் இருக்குதுன்னு அதை அட்டம் பண்ணி பார்க்கலோமே அப்படின்னாலும் நினைக்கிறோம் இல்லையா ஆகவே சங்கல்பிரபவான் காமான் சர்வான் அசேஷதகா தியக்துவா கொஞ்சம் கூட அதில் நாட்டை இருக்கக்கூடாது அது வாசனை வந்தாலும் அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணி திரும்ப திரும்ப உயர்ந்த பிரயோஜனத்தை நினச்சி ஏற்கனவே சொன்னார் இல்லையா ரொம்ப உறுதியான மனதோட தியானம் பண்ணணும் மறுபடியும் மறுபடியும் உலக வாழ்க்கை நம்மளை இழுக்கும் ஆக அசேஷதா தியக்துவா சமந்தத்திரிய கிராமம் மனசா ஏவ நியமிய பரிபூர்ணமாக சமந்ததானா முழுமையாக எல்லா விஷயத்திலிருந்தும் முழுமையாக இந்திரிய கிராமம் இந்திரிய கிராமம்னா சென்ஸ் ஆர்கன்ஸ் கிராமம்னா சமூகம் கூட்டம் இந்த இந்திரிய கூட்டங்களை மனசாகவே விநியமிய மனசினால நன்றாக விவேக புத்தியினால் நன்றாக அதை கட்டுப்படுத்தி ஒழுங்குபடுத்தி ஆக சமதமங்களை நன்றாக பழகினு அர்த்தம் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா ஷனைஹி ஷனைஹி திருதிகிரிதையா புத்தியா உபரமேத் ஒரேடியா இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக உட்காந்து ஒரு ஒரு விஷயமா உதாரணத்துக்கு சொல்லணும்னா இந்த ஸ்தூல பிரபஞ்சம் அன்னமய பிரபஞ்சம் அப்புறம் அதுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய பிராணமயம் அப்புறம் மனோமயம் அப்புறம் விஞ்ஞானமயம் அப்புறம் ஆனந்தமயம் அப்படின்லாம் இருக்கு இல்லையா அந்த விஷயங்களெல்லாம் ஒன் பை ஒன்னாக அப்படியே தியானம் பண்ணிட்டு வரணும் இதைத்தான் தைத்திரியோபனிஷத்தும் உபதேசம் பண்ணுறது ஆகவே ஒன் பை ஒன்னாக அதை சொல்லிக்கிண்டே வரணும் அப்படி தனித்தனியாக எல்லாத்தையும் நெகேட் பண்ணி பண்ணி ஆத்மசம்ஸ்தம் மனக்கிருத்வா இந்த மனசு வந்து ஆத்ம லட்சண விஷயங்களையே ஆழ்ந்து எண்ணிக்கொண்டு ந கிஞ்சிதபி சிந்தையே வேறு எதையும் இணைக்கக்கூடாது இது பேர் சஜாத்திய விற்த்தி பிரவாககான்னு பேர் தியானத்துக்கு லட்சணமே விஜாத்திய விற்த்தி நிவத்தி பூர்வக சஜாத்திய விற்த்தி பிரவாகம்னு சொல்கிற வழக்கம் தேவையில்லாத எண்ணங்களை நீக்கி தேவையான எண்ணங்கள்லையே மனசை நிலைநிற்க செய்கிறதுக்கு பேர் தியானம் ஆஹா விஜாத்திய விற்த்தினா ஆத்மாவத்தின லக்ஷணத்தை தவிர வேற ஏதாவது ஈவன் பகவானை கூட வேற பக்தர்களை பற்றி இதெல்லாம் நினைக்கக்கூடாது நம்ம ஓன்லி இந்த கான்சியஸ்னஸ் அந்த சுத்த சைதன்யத்தை மாத்திரம் நாம் அந்த சொல்லுக்கு பொருள் தெரியும் அதை நினைத்து கொண்டிருப்பது தான் ஆத்மசம்ஸ்தம் மனஹ்கிருத்வா ந கிஞ்சிதபி சிந்தையேத் ஆக இந்த ரெண்டு ஸ்லோகமும் தியானத்துக்கு பகிரங்க சாதனத்தையும் சொல்லுகிறது எத தியானம் பண்ணணும் சொல்லுகிறது தியானத்தினுடைய தன்மையையும் சொல்லுகிறது இந்த ஸ்லோகத்தை நாம நன்றாக புரிந்து கொள்வதற்கு பகவான் அனுகிரகம் பண்ணட்டும் சங்கல்பிரபவான் காமான் தியா சர்வான மனசைவேந்திரிய கிராமம் விநியம சமந்தமேத் புத்தியாதிக்கும் பரிபூர்ணமான மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் ஓம்காரானந்தர் அவர்களுடைய கற்பவே கற்போம் என்ற தலைப்பிலான அருள் உரைகள் தினசரி அன்பர்களுக்கு வாட்ஸ்அப் வாயிலாக பகிர்ந்து கொள்ளப்படுகிறது இதை உங்கள் மொபைலில் பெற டபுள் த்ரீ டபுள் ஒன் டபுள் என்ற எண்ணிற்கு உங்கள் பெயரையும் வசிக்கும் ஊர் பெயரையும் வாட்ஸ்அப் செய்யவும் அறிவோ